மாநாட்டு தொடக்க விழா நிகழ்ச்சியில் முன்னிலை வகுத்திருக்கின்ற மாத்தூர் நகரக் கோயில் அரங்காவலர் உயர் திரு ஆவண ஆனார் ராவணமான சொன்னார் ராவணமான அருணாச்சலம் அவர்கள் சில வார்த்தைகள் வாழ்த்துறையாக வழங்குமாறு அவர்களை அன்போடு அடைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் நான் முன்னிலை வகிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள் சரி முன்னிலை வைத்து போய்விடலாம் என்று வந்தேன் இங்கு வந்து அந்த நிரலை பார்த்த பிறகுதான் தெரிந்து பேச வேண்டும் என்று எனக்கு அதிகமாக பேசி பழக்கம் இல்லை அதனால் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அமைகிறேன் அவர்கள் இதுவரைக்கும் சொல்லிய கருத்துக்களில் எனக்கு குடிவிட்டது வேதாந்த கருத்துக்கள் இதுவரைக்கும் வடமொழியிலே இருந்து வந்தன தமிழிலே இருக்க இருக்கும் வேதாந்த கருத்துக்களை நாம் தான் பரப்ப வேண்டும் அதிலிருந்து தமிழ்மொழிக்கும் இந்த வேதாந்தத்துக்கும் நாம் சேவை செய்தவர்களாகும் என்ற கருத்து எனக்கு புறப்பட்டது எனக்கும் இந்த கைவெல்லிய நவதித்துக்கும் ஒரே ஒரு தொடர் உண்டு அதாவது மழைக்கு பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கினோம் என்று சொன்ன மாதிரி அந்த நாராயண தாண்டேஸ்வர சுவாமியினுடைய கோயில் நன்னிலத்தில இருக்கிறது அதற்கு பக்கத்திலே ஒரு இல்லம் இருக்கிறது அந்த ஒரு தொடர்பு தான் இதுவரை இத்தனை அறிஞ பெருமக்களை நேரிலே பார்க்கின்ற பாக்கியம் கிடைத்தது நன்றி வணக்கம் நம்முடைய உரிமையான அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்திருக்க கூடிய சன்மார்க்கே உலகு அருட்பரி அருட்பெறிஞ்சோதி பெருமக்களுக்கு எல்லாம் என்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்து தலைமை வகிப்பது நம்முடைய பாரத நாடு இந்திய நாடு இந்திய வேதாந்தம் எல்லாவற்றுக்கும் தலைமையானது தமிழ்நாட்டில சுருக்கமாக சொல்ல போனால் மூன்று சமயங்கள் மதங்கள் சைவம் வைணவம் வேதாந்தம் இந்த மூன்று சேர்ந்ததுதான் இன்றைய ஹிந்து மதம் ஹிந்து மதம் என்று சொன்னாலே சமீப காலமாக அரசியல்வாதிகளுக்கு மாத்திரமல்லாமல் அறிஞர்களுக்கும் ஒரு வகையான அதிர்ச்சி இருக்கிறது இந்துன்னு சொல்லப்படாது ஒன்னு சைவேன்னு சொல்லிக்கணும் இல்ல வைசவேன்னு சொல்லிக்கணும் இந்து மதம்னு ஒரு மதம் இல்லை அப்படிங்கறத பேசிட்டு இருக்காங்க இல்லதான் சேர்ந்ததுதான் இந்து மதம் என்ன கேட்டா கிறிஸ்தவம் இஸ்லாமியம் சமணம் பௌத்தம் இப்படி பல்வேறு சமயங்களும் தோன்றாதுக்கு முன்னே தானே தோன்றிய ஒரு சுயம்பு மதம் தான் தோன்றி மதம் கிடையாது அவ்வளவு பேரும் நாயன்மார்கள் வழியும் இல்லை அதனால இந்த சமஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை லிங்கம் ஒரு சபதி வடிவமைக்காமல் அந்த சுயம்பு ரொம்ப பெருசா அந்த வார்த்தை வந்து இப்ப மேல் ஒருத்தர் சொந்தமா போச்சு இதுக்கு தான் தோன்றின்னு தமிழ்ல பேரு தாந்தோன்றீஸ்வரம்னே ஒரு ஒரையூருக்கு பக்கத்துல திருச்சிராப்பள்ளியில மிகப்பெரிய சைவம் கோயில் இருக்கு இங்க இருப்பக்கூடிய கோயிலுக்கு தான் தோன்றீஸ்வரன் சொல்லிருக்கிறார்கள் அதனால இந்த இந்து மதம் தான் எல்லோருக்கும் தலைமை மதம் அதுக்கு தலைமையானது வேதம் உலகத்தில் ஒத்துக்கிறது அக்சப்ட் பண்றது வேதத்தை ஒத்துக்கிறது இல்லை மறுக்கிறது சொல்லப்படாது மறுக்க தெரியாது மறுக்க யோகிய கிடையாது மறுக்க தெரியாது தெரியாத வேதத்தை ஒத்துக்கொள்வது வேதத்தை பிடிக்காது ரெண்டு மதமா தான் உலகத்தில் எல்லா மதங்களும் இன்றைக்கு பிரித்து காணப்படுகின்றன சைவம் ஒரு சமயம் மதம் ரெண்டு ஆகும் பன்னிரெண்டு திருமுறைகள் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இதெல்லாம் சைவம் பதினாலு சாஸ்திரங்கள் மேகண்டார் அருள்நந்தி சந்தானகுறவர்கள் இதெல்லாம் சைவ சித்தாந்தம் மதம் இங்கிலீஷ்ல ரெண்டு வார்த்தை அதே மாதிரி மதம் என்பது பிலாசபி சமயம் என்பது அனுஷ்டானம் ஒழுகலாறு சைவ சமயம் ஒழுகலாறு அதனுடைய தத்துவம் சைவ சித்தாந்தம் திருமுறைகள் சித்தாந்த நூல்கள் அதே மாதிரி வைணவத்தில் ஆழ்வார்கள் சமயாச்சாரியர்கள் வைஷ்ண குருமார்கள் ராமானுஜர் தொடங்கி இப்ப ராமானுஜருக்கு ஆயிரம் வருஷம் வரப்போகுது ரொம்ப வைஷ்ணவஸ்தரங்கள்ல ரெண்டு மனுஷன் பார்க்க முடியாது திருப்பதி தேவஸ்தானத்தார் நடத்திப்படுறேங்கிறார்கள் ராமானுஜர் இருந்து வருது சமயாச்சாரியர்கள் மதாச்சாரியர்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் ஆச்சாரியர் சந்தானகோரவர் சமயாச்சாரியர் அந்த மாதிரி வேதாந்தத்துக்கு இது ரெண்டு சேர்ந்தது சைவத்துக்கு கோயில் உண்டு வைணவத்துக்கு கோயில் உண்டு வேதாந்தத்துக்கு உலகத்துல கோயிலே கிடையாது நீங்க எல்லாம் கோயில் தான் வேதாந்தத்துக்கு எது கோயில்னா மனுஷ உடம்பு தான் கோயில் நெஞ்சாமையே கோயில் வேதாந்தத்துக்கு கோயில் கட்டடமா இல்ல நடமாடும் பெருமையா இருக்கு அதனாலதான் வேதாந்திகள் போட்டுவார்கள் திருமண் அணிந்து கொள்வார்கள் வேதாந்தத்துக்கு தனி கிடையாது சைவத்தை ஏற்றுக்கொள்ளும் வைணவத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறோம் சந்திரமௌலீஸ்வர பூஜையை சங்கராச்சாரியார் பண்ணுவார் நாராயண ஸ்மிருதியு கையெழுத்து போடுவார் ஏயா நாராயண குழந்தை நடுவில் விடுறேன்னு கேட்ட மாட்டார்கள் சைவ வைணவ பொரு அப்படித்தான் வெங்கடேச முகுந்த பாடுற வேதாந்தம் இதை நன்றாக விளைஞ்சு கொள்ள வேண்டும் சண்டை வைஷ்ணவத்தில் வடகளை தென்கல சண்டை இருக்கிற வரையில் நம்ம மதம் உருப்படுறது கஷ்டம் சைவ அறிவர்கள் எல்லாம் வேதாந்திகளை சட்ட பண்றதே கிடையாது வேதாந்தம் அடுத்த பக்கம் தலை வைக்கிறதே கிடையாது வேதாந்திகள் சைவருக்கு மட்டு போனா சைவர் மத்திய போனா யாரையோ வந்த மாதிரி நினைக்கிறாரு யார் வேதாந்தி அப்படின்னு போன தலைமுறையில கேட்டாக்க சித்தாந்திய நல்ல திறவர் தான் வேதாந்தி சண்ட மாருதம் எல்லாம் வைப்பார் அந்த நிலைமை நீங்கி வேதாந்த சித்தாந்த சமரசத்தை ஆதியிலே பேசியவர் திருமூலன் அடுத்தார் போல் பேசியவர் தாய்மானவர் கடைசியா பேசியவர் வல்லதா ராமலிங்க சுவாமி ஆறு அந்த கலாந்தம் நாகாந்தம் யோகாந்தம் போகாந்தம் வேகாந்தம் சித்தாந்தம் என்ற ஆறு அந்தங்களை திருமூலர் திருமந்திரத்திலே ஆறு அதிகாரத்தில் சொல்கிறார் கலாந்தம் நாகாந்தம் யோகாந்தம் போதாந்தம் வேதாந்தம் சித்தாந்தம் இப்ப வேதாந்தத்துக்கு மடங்கள் இருக்கு சித்தாந்தத்துக்கு மடங்கள் இருக்கு சித்தாந்தத்துக்கு நூல்கள் இருக்கு வேதாந்தத்துக்கு நூல்கள் இருக்கு இந்த கலாந்தம் நாதாந்தம் போதாந்தம் யோகாந்தம் இந்த நாலு அந்தங்களுக்கும் நூலை காணா எங்க போச்சுன்னு தெரியல ஆனா ஆறந்தம் ஷடாந்தம் திருமூல சொல்லியிருக்கார் மற்ற நூல்களையும் வள்ளலார் இதற்கு ஒரு கலாந்த நாகாந்தம் சித்தாந்தத்தில் அடங்கி போய் போலாந்த யோகாந்தம் வேளாந்தத்தில் அடங்கி அந்த நாளும் இவற்றில் தியாபியமாகி இவை மட்டுமே வியாபகமாக விளங்குகின்றன வியாபகம் தியாபியம் வார்த்தையெல்லாம் ரொம்ப பயப்படுற வார்த்தை இப்ப உங்களுக்கெல்லாம் தெரியும் அதெல்லாம் வளரல இப்ப இந்த தமிழ் பண்டிட்டு ஒருத்தர் பேசினாரு இந்த வரவேற்புரை சொன்னவரா கவிஞர் ரவிச்சந்திரன் நல்ல கருத்தை சொன்னார் விநியாசு அப்படின்னா அன்பர்கள்லாம் வந்த சொல்லுவார்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மூமுச்சுக்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் எனக்கு சொல்லிருக்கார்கள் நல்ல தமிழ்ல இன்றைய தமிழ்ல காப்பிய கவிஞன் மீனவன் தமிழ்ல இன்னும் சொல்ல போனால் அந்த கம்பன் அடிசிடி தமிழில் நல்ல தமிழில் இதெல்லாம் பொருத்தமாக ஆக்கம் பண்ணி மொழி பெயர்ப்பு இல்லை மொழி ஆக்கம் பண்ணி ஒரு நல்ல தமிழ் உரையை கையில் கொடுத்து இப்போ வடிவேலு செட்டியார் உரை இது கணபதி பதிப்பகம் இப்போ போட்டிருக்காங்க புதுசாக இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் முதல் பதிப்பு செட்டியாரே போட்டார் எண்பத்தஞ்சோ தொண்ணூத்தஞ்சோ தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இதுக்கு இந்த கணபதி இது திருப்பூரில் கணபதி போட்டிருக்கிற மாதிரியே ஒரு எடிஷன் இது மறு அச்சா அப்படியே ஃபோட்டோ ஷேர் பண்ணி போட்டிருக்காரு நான் தஞ்சை பல்கலைக்கழகத்துக்கு வாடிக்கையாளர் நிறைய நூல்கள்லாம் வாங்குவேன் அங்கே போன போய் இதை கொடுத்தாரு வடிவேல் செட்டியார் உடக்கி ஒரு ரெக்கனைஷன் யூனிவர்சிட்டியில் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அவர்கள போட்டார்கள் அது நம்ம வேதாந்த அன்பர்கள் எவ்வளோ பேர் வாங்கினாங்கன்னு தெரியல ஏன்னா யூனிவர்சிட்டி வேறு வேதாந்த அன்பர்கள் வேறையாக இருக்குது இந்த யூனிவர்சிட்டியில் இதை வந்து கொண்டு போய் வைக்கணும் கருத்தரங்கத்தான் நடத்தணும் சொல்லி நல்ல முயற்சிகளை நம்ம இந்த அறிமுக உரை ஆற்றியவர் ஆற்றினார் சில செய்திகளில் சரி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் தத்துவராயரும் தாண்டவராயரும் தான் தமிழ் வேதாந்தத்துக்கு அத்தாரிட்டிய வெளிப்படையா தெரியக்கூடியவர்கள் ஆரந்தம் சொல்லிட்டேன் வேதாந்தம் சித்தாந்தம் சொல்லிட்டேன் சொன்னாலே சம்ஸ்கிருதம் தான் அது சம்ஸ்கிருதத்தில் தான் எழுதியிருக்கு ஹீப்ரோ லாட்டின் இந்த மாதிரி பழைய மொழிகள் லத்தீனம் எபிரேயம் இப்படி பழைய மொழிகள் ஒரு பத்து மொழிகள் ஏழு எட்டு மொழிகளே கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் செம்மொழிகள்னு அந்த காலத்திலையே பட்டியல் போட்டுவிட்டார்கள் அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலையும் சரி இங்கிலீஷு ஃப்ரெஞ்சு ஜெர்மன் இதெல்லாம் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அல்ல எங்கள் லாங்குவேஜை கிளாசிக்கல் லாங்குவேஜை பண்ணுன்னு எந்த இங்கிலீஷ்காரனும் ஃப்ரெஞ்சு காரணம் டச்சு காரணம் ரஷ்யனும் ஜெர்மன் காரணம் கேட்கலை நாம தான் போராடி தமிழை செம்மொழி இப்ப இந்திய மொழிகள் பதினெட்டுல ஒரு ஏழு எட்டு மொழி செம்மொழியை சும்மா கடந்த சங்க ஊதிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த அதிகாரி பேதம்னு ஒன்று அதிகாரிங்கிற வார்த்தையே முதல்ல ஆபீசர் நினச்சிக்குவான் இந்த நூலுக்கு இவர் அதிகாரி இப்போ கைவேள்ளத்தில் வருது அதிகாரிங்கிற வார்த்தையே வருது அந்த காலத்தில் வேதாந்த நூல்கள்ல அதிகாரின்னா குவாலிஃபைடு பர்சன் அர்த்தம் இதுக்கு இவர் தகுதியானவர் என்று இந்த நூலை பாடம் கேட்பதற்கு அதிகாரியா இருப்பவர் படிப்பவருக்கு அதிகாரியாக இருப்பவர்னு இப்போ நம்ம ஆஃபீஸர்ன்னு நாம் நினச்சிக்கிறோம் அந்த மாதிரி இந்த வேதாந்தம் படத்தில் வேதாந்தம் வடமொழிக்கே உரியது தமிழ் வேதாந்த மரபை தோற்றுவித்தது இப்போ ரெண்டு மரபு வட மரபு தமிழ் மொழி மரபுன்னு சொல்லாமல் உரிய அந்தன மரபுன்னு சொல்லப்படாது நான் அந்தன மரபுன்னு சொன்னால் அப்படின்னு அந்தன வல்லாதார மரபுன்னு வந்துடும் பிராமின் நான் பிராமின்னு வந்துடும் இது நல்லதே கிடையாது அதனால நம்ம வேதாந்தத்துக்கு மரபு சொல்லும்போது வடநூன் மரபு வடமொழி மரபு தமிழ் மரபு வடமொழி மரபு பெரும்பாலும் அந்தணர்கள் தான் இந்த சங்கர மடங்கள் நான்கு மடங்கள் அதுக்கப்புறம் தோன்றியது நானூறு இப்படி மடங்கள் எல்லாம் இப்போ ராமானுஜருக்கே ராமானுஜ வேதாந்தம்னு தான் சொல்கிறது வேதாந்தம்னா சொல்கிறது மத்தூரும் ராமானுஜரும் வேதாந்திகள் தான் அவர்கள் விசிஷ்டம் வைணவம் என்று சொன்னா சமயம் எழுதிட்டீங்க என்ன பிலாசபின் விசிஷ்டம் அந்த பேர்ல சொல்லிட்டா அதெல்லாம் பிலாசபி ஆகும் இந்த பேர்ல புலங்கன்னா அதெல்லாம் ரிலிஜன் நினைக்கணும் இப்ப கோவில் ஒரு மரபு இந்த கோவிலூர் மரபு கோவிலூர் மண்டலி கோவிலூர் பத்ததி இந்த கோவிலூருக்கு அகில இந்தியாவிலேயும் சாமி கும்பமேளாவே எடுத்து காமிச்சார்கள் கும்பமேளா மாதிரி ஒரு திருவிழா உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது நான் மூணு கும்பமேளாவில் கலந்துகிட்டுருக்கிறேன் இந்த நடந்த நமக்கு மகாமகம் எனக்கு இது அஞ்சாவது மகாமகம் இந்த கும்பமேளா மாதிரி ஒரு திருவிழா வேற பார்க்க முடியாது அங்கெல்லாம் சம்பிரதாய வித்தியாசமே கிடையாது நாம காட்டு பசங்கள்னு நினைப்போம் அம்மனமா இருப்பார்கள் நிர்வாண சன்னியாசிகள் ஜாதி மதம் இல்லாதது வடமுறை வேதாந்தத்துக்கு மரபு வழி உண்டு அந்த குல மரபு உண்டு தமிழ் வேதாந்திகளுக்கு கிடையவே கிடையாது நாட்டில் சைவ மடங்கள் ஒரு நூறு நூத்தி ஐம்பது இருக்கலாம் சின்ன மடமெல்லாம் சேத்தா கூட அந்த காலத்துல ஓதுவாறு வீட்டுக்கள்லாம் மடம்னு தான் போயரு சிவபூஜை பண்றவன் வீட்டுக்கெல்லாம் மடம்னு தான் பேரு சிவபூஜை பண்ற வீடெல்லாம் மடம் ஓதுவாறு வீடெல்லாம் மடம் ஆதீனம்னா தான் ரொம்ப தடபுடலை கேரக்டோட ரொம்ப பல்லக்கு பரிவாரத்தோடு இருக்கிறதெல்லாம் ஆதீனம்னு வந்தது மடம்னு சொன்னா அது மடம் என்று சொல்றத தமிழ் சமஸ்கிருத பொது சமஸ்கிருதத்துல மடம்னு தான் பேரு வட இந்தியாவில இங்கிலீஷ் எழுதும் போது கூட மட்டன் மந்திர் அப்படிதான் எழுதுறாங்க இங்கிலீஷ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எழுதும் மட் அண்ட் மந்திர் அப்படிங்கிற மந்திர்னா டெம்பிள் மட்னா மடம் தமிழ்ல மடம் சொல்லணும் சமஸ்கிருதத்தில் மட்டம் ஒரு இட்ட போட்டு ஒரு அடி அட்டிக்கணுமா அந்த அடி அடித்தா நமக்கு வலிக்கும் அதனால நம்ம பொதுவா சொல்றோம் வேதாந்தத்துக்கு மடம் கணக்கு விளக்கு இல்லாதது எல்லா ஜாதிக்காரும் இருப்பார்கள் நான் என்னுடைய அனுபவத்தில் ஒரு உதாரணம் சொல்றேன் நான் வடலூருக்கு வந்த பூசில் என்னுடைய சொந்த ஊர்லேருந்து வடலூருக்கு வந்து இந்த நிர்வாகமெல்லாம் ஏற்றுக்கொண்டு வள்ளல சங்கதியை பரப்புற காலத்தில் ஒரு இருபது மைலுக்கு அங்கிட்டு ரொம்ப குக்கிராமம் அந்த குக்கிராமத்திலிருந்து ஆதிசங்கரர் விழா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது சங்கரமடம் அப்படின்னதுக்கு பேர் வச்சு ஆதிசங்கரருடைய குரு பூஜை மாதிரி விழா நடக்குது அந்த சங்கர விழாவுக்கு வருணம்னு ஒருத்தர் எழுதுனார் நான் இந்த ஊரில் இருக்கிறவர் ஒரு கடைதாசி போட்டிருக்காரு அப்படின்னு நினச்சி அந்த ஊருக்கு நான் வில்வண்டி கட்டிக்கிட்டு தான் போனேன் அங்கே ஒரு வயசான கழவனார் ஒரு கூற குடிசை போட்டுவிட்டு படுத்துருந்தார் அவர் பகவத்கீதை வச்சுக்கிட்டு சில நூல்களை வச்சுக்கிட்டு நானாஜியவாத கட்டளை வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு இந்த நூல்கள்லாம் வச்சுக்கிட்டு படிக்கிறது சிந்திக்கிறது நாலு பேரை கூப்பிட்டு வச்சு ராத்திரில சொல்றது இதோடு அவர் அதை இருக்காரு என்னடா இந்த ஊரில் இவர் சாமியாருன்னு பார்த்தேன் விருத்தர் ஒருத்தர் இருக்கார் கோயிலில் போதுவார் வேலை அவர்கள் அதனால் வேதாந்தத்தில் கம்யூனிட்டியே கிடையாது எது டாமினேட்டி கம்யூனிட்டியாக இருக்கோ அதில் படிப்பாளிகள் யோக்கியமாக இருக்கவர்கள் சாதுக்களாக இருக்கவர்கள் குறிப்பாக சன்னியாசிகளாக இருப்பவர்கள் வேதாந்த மடத்தை ரன் பண்ணி கொண்டிருப்பார்கள் அதில் தமிழ் மரபில் இந்த கோவிலூர் ஆதீனம்தான் இதை பெரிதுபடுத்தியது என்று சொல்லி கைவெல்லிய நவநியத்தை பொறுத்த இதனுடைய லாங்குவேஜ் வேற எதுக்கும் வராது பாரதிதாசனையும் தத்துவராயர் பாட்டை எடுத்து ஒப்பிட்டு காமிச்சார் செய்யுள் ரொம்ப யாப்பிலக்கணத்தோட பல்ல உடைக்கிறாப்புல இருந்தால் அதுக்கு செய்யுன்னு பேர் கொஞ்சம் வசனம் மாதிரி தோணுச்சுன்னா கவிதைன்னு பேர் அதனால இந்த தத்துவராயரும் தாண்டவராயரும் தான் புதுமை செய்தவர்கள் தத்துவராயர் எறும்பூரில் அவருக்கு மடம் இருக்குது அந்த மடம் நம்ம கோவிலோடு சேர்ந்த மடம்தான் அதனால் தத்துவராயர் இவங்க ஆதீன மகானில் ஒருத்தர் ஆனால் தாண்டவராயர் கொஞ்சம் தனி ஆளாத இருக்கிறார் தாண்டவராயர் இந்த ரெண்டு பேரும் தான் ரொம்ப சிறப்பாக செய்தார்கள் அதில் தத்துவராயர் நூல்களை விட தாண்டவராயர் நூல்களுக்கு என்ன ஒரு தனி தியாகம்னா இதனுடைய இன்னோசை இந்த பதினாறு நூல்களில் ஈஸியாக மனப்பாடம் செய்கிறது என்னுடைய எங்கள் நாங்கள்லாம் பரம்பரை சைவர்கள் நாங்கள் சைவர்கள்லையும் தேசியர்கள் பரம்பரை சைவர்கள் எங்கள் தாத்தா பள்ளிக்கூட வாத்தியார் நானாஜிவாத கட்டளை அவருக்கு மனப்பாடம் கைவிள் நினவத்தையும் அவருக்கு மனப்பாடம் அவர் மனப்பாடமாக சொல்லுவார் என்னை ஒம்பது வயசு பத்து வயசில் உட்காந்து இந்த பொன்னில மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ள சொன்னாரு பாருங்க எனக்கு கல்யாணமே இல்லாம போச்சு எங்க அப்பா அம்மா கடைசி காலத்துல ரொம்ப வருத்தப்பட்டார்கள் தாத்தா பையனை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி பொன்னில மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் போட்டு இவனை சொல்லி இவன் புத்தியில ஏறி போய் இவன் சாமியார போட்டான் ஏகப்பட்ட நிலபலம் எல்லாம் இருந்தது இருந்தது எவ்வளவோ சம்பந்தம் வந்தது அதனால் இந்த கைவல்லிய நவநீதத்துக்கு ஈர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம் அதனால தான் இதுக்கு மொழிபெயர்ப்பு ரொம்ப அதிகம் வந்தது பெரிய புராணம் இந்த கைவல்லிய நவநீதம் இது ரெண்டு தான் அப்படியே சான்ஸ்கிரிட்டில் மொழிபெயர்க்கப்பட்டது இந்த சான்ஸ்கிர்ட் தமிழ் ரெண்டு தான் இந்தியாவுக்கு நமக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் எல்லா நாட்டுக்கும் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஒன்றும் நம்ம நாட்டுக்கு மொத்த ரெண்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ் இதுல சம்ஸ்கிருதம் தமிழ் வேறுபாடு பார்க்கப்படாது சம்ஸ்கிருதம் மூலத்திலிருந்து படது தமிழுக்கு வந்தது ஆனா தமிழுக்கு வந்ததிலே தனிச்சிறப்பானது இந்த வள்ளதார் பாடுறார் தன்னையரின் தின்பமுறை வெண்ணிலாவே ஒரு தந்திர நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே இதை நாம் வள்ளதார் வகுப்பை நடத்தும் போது தன்னையரின் தின்பமுறை வெண்ணிலாவே ஒரு தந்திரமணி சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே இந்த ரெண்டு வரிகளுக்கும் நான் தாண்டவராயிரத்து தாண்டவராயிரத்தான் எடுத்து காமிப்பேன் தன்னை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் திருமூரும் சொல்றார் தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் உன்னை நீ அறிவாகில் உனக்கு ஒரு கடும் இல்லை என்னை நீ கேட்கையாலே உனக்கு இது உபதேசித்தேனே அது ஒரு குரு சிஷியனை பார்த்து எப்படி உபதேசம் பண்ணுங்கிறது உடம்பினில் சீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே ஒரு குரு சிஷியனுக்கு உபதேசம் செய்யும்போது சிஷியனுடைய உடம்பு தெரியப்படாது சட்டை தெரியப்படாது அவன் உடம்பு ஸ்கின் தோல் அது தெரியக்கூடாது அவனுடைய ஜீவனே தெரியணும் ஜீவனை பார்த்து உபதேசம் செய்யணுமா இப்போ எல்லாம் பாக்கெட்டை பார்த்து தான் உபதேசம் செய்கிறார்கள் ஏன்னா பாக்கெட்டுக்குள்ளேதான் ஜீவன் இருக்கு இந்த பெரிய புராணத்துக்கு ஒரு எழுதுவாருல சி கே சுப்பிரமணிய மொழியார் அவர் கடைசி காலத்தில் எழுபத்தஞ்சி எண்பது வயசுக்கு மேலே ஆபர் சந்நியாசம் மாதிரி அவர் சன்னியாசி தீட்சை பெற்றுக்கொண்டார் சிதம்பரத்தில் ஒரு தேசியர் அவருக்கு தீட்சை அளித்தார் குண்டல மண்டலம் போட்டு ஹோமகுண்டத்தில் உட்கார்ந்து அந்த சுப்பிரமணிய மூலியாருடைய ஹிருதயத்தில் இருந்து ஆன்மாவை வாங்கி ஹிருதயத்திலிருந்து ஆன்மாவை வாங்கி மண்டலத்தில் குண்டத்தில் குண்ட சுத்தம் செய்து மந்திர தீ சுத்தி செய்து திரவிய சுத்திய தண்ணீரிலே அலசி மந்திர சுற்றி செய்து திருப்பி இதயத்தில் செலுத்தணும் அந்த நிகழ்ச்சி நடக்கிற காலத்தில் அப்படியே சாஞ்சி விழுந்துட்டார் என்ன ஆச்சுன்னு எல்லாரும் பயந்தார்கள் இவர் சீக்கிரம் முடித்தார் அவர் ஏந்திரிச்சு உட்கார்ந்தார் உண்மையில ஒரு குரு ஒரு சிஷனுக்கு உபதேசம் செய்யும்போது ஆன்மாவை வாங்கி என்கிற போது இந்த கலாகர்ஷனம் பண்ணுறாங்கல்ல விக்கிரகத்திலேருந்து விக்கிரகத்திலேருந்து கலையை ஆகர்ஷித்து கும்பத்தில் எழுந்தருளை பண்ணி அப்புறம் கொண்டு போய் சேர்க்குறான்ல அந்த மாதிரி ஜீனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே கைவள்ளித்தன இருக்க நுட்பம் போல கிடையாது இந்த பைவ் எலிமெண்ட்ஸை பத்தி பஞ்சபூதத்தை பத்தி இன்னைக்கு பழைய விஞ்ஞானிகள் இன்றைய பிரபல விஞ்ஞானிகள் வரையில எட்டாவது செய்திகள் எல்லாம் பஞ்சீகரணத்துல பஞ்சபூதங்கள்ல சூட்ச பூதங்கள் தூள பூதங்கள் தன்மாத்திரைகள் இப்படியா விவரித்து இவங்க எதை பார்த்தார்கள் அண்டத்து நான் எழுதியிருக்கிறேன் அண்டத்தை பற்றி ஆராய் வேணுமானால் டெலஸ்கோப் வேணும் அணுவை பற்றி ஆராய் வேணுமானால் மைக்ரோஸ்கோப்பு அணு ஆராய்ச்சி அண்ட ஆராய்ச்சி டெலஸ்கோப் அப்ப டெலஸ்கோப்பும் கிடையாது மைக்ராஸ்கோப்பும் கிடையாது நான் ஆசியா நான் எழுதிருக்கேன் இந்த ரெண்டு ஸ்கோப்புக்கும் நோ ஸ்கோப் அந்த காலத்துல நம்ம ஞானிகள் பிட்டு பிறந்து வச்சிருக்காங்க பஞ்சீகரணம் ஒரு தூள் அணுல பிரித்திவி அணுல அப்போ அணு தேயணு வாயு அணு ஆகாய அணு எப்படி எப்படி எல்லாம் கலந்திருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க நியூட்ரான் புரோட்டான் இதை அதை சுத்துது அதை இதை சுத்துது தலையை சுத்தம் இதை படிச்சா அங்க தலை சுத்தாது சுத்துற தலை நின்று போவோம் அந்த மாதிரி இருக்காரு அது வடிவேலி செட்டியார் பெரிய ஆளு அவரதுக்கு டயகரமே போட்டு காமிச்சிருக்கிறார் படமே போட்டு விளக்கி அப்படி அண்டத்தை பற்றியும் பிண்டத்தை பற்றியும் அண்டம் என்பது யூனிவர்ஸ் பிண்டம் என்பது ஹியூமன் பாடி இதை பற்றியும் தத்துவங்களை அலசி ஆராய்ந்து அனுகுணமாக ஆராய்ந்து தத்துவம் தத் தத்னா அது துவம் அதனுடைய தன்மை இப்ப தமிழ்ல வந்து சகோதரத்துவம் ஒரு வார்த்தை இருக்கு சகோதரத்துவம் பிரபுத்வம் வார்த்தை இந்த சகோதரத்துவம் பிரபுத் சமத்துவம்மத்துவத்தில் இருக்க துவம் சகோதரத்துவத்தில் இருக்க பிரபுத்துவத்தில் இருக்க துவம் அதுதான் தத்துவம் இந்த இங்கிலீஷ் வரைக்கும் போச்சுன்னா அந்த காலத்துல சோசியலிசம் தான் வந்தது இப்ப அண்ணா இசத்திலிருந்து கம்பரிசம் வரைக்கும் போயிருக்கு அவளவாளுக்கு ஒரு இசம் அவளவாளுக்கு ஒரு இயல் அவளவுக்கு ஒரு இயம் பாணினியம் காயம் தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் செய்கின்றேனே ரெண்டு திரும்ப படிச்சுட்டீங்கன்னா கைவல்லியம் உங்களுக்கு மனப்பாடு ஆயுதம் புஷ்பத்தை மூடி வச்சுட்டு படிக்கலாம் அந்த மாதிரி லாங்குவேஜில் அவர் பண்ணி இருக்கிறார் எனவே கைவல்யத்தின் பெருமை சுருக்கில் சுருக்கில் விரியல் விரியா பெருகும் விரிக்கில் பெருகும் சுருக்கமாக சொல்லவும் முடியாது சுவாமிகள் நன்றாக சொன்னார்கள் கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை பேசவாத மௌனநிலை அதனாலதான் சில பேர் வந்து மௌனம் சில சுவாமிகளுக்கெல்லாம் மௌனம்னு முன்னாடி ஒரு அடைமொழி இருக்கும் அவர்கள் வாயாக பேசமாட்டார்கள் இல்லை இப்போ பேசுகிற சாமிகளுக்கு பேர் இருப்பார்கள் இந்த மௌனம் என்பது மௌனம் என்பது ஞான வரம்பு ஞானத்தினுடைய வரம்பு கசில சைலன்ஸ் ஆயிடுறது பிளவட்ஸ்கே ஒரு புஸ்டர் தி வாய்ஸ் ஆஃப் தி சைலன்ஸ் தி வாய்ஸ் ஆஃப் தி சைலன்ஸ் அதை தமிழில் மொழிபெயர்த்தார்கள் மௌன வாக்கு அப்படின்னார்கள் வாக்குக்கு அவ்வளவு பலனுடையது என்பதை சொல்லி தாண்டவராயனுடைய வாக்கெல்லாம் வேத வாக்கு வேத வாக்கு என்பது அத்தாரிட்டி சொல்றாங்க என்னையா நீங்கள் சொல்றது வேத வாக்கா அப்படின்னா வேத வாக்குன்னா அது அத்தாரிட்டியும் நடத்தும் அது மாதிரி வேத வாக்கு போல தாண்டவராருடைய வாக்கு முழுவதும் வேத வாக்கு என்பதை சொல்லி அதை எழிய தமிழில் ரெண்டு மூணு விஷயங்கள் அந்த தம்பி கவிஞர் முன்மொழிந்ததை நான் வழிமொழிய விரும்புகிறேன் ஒரு நல்ல உரை அந்த உரைக்கு வந்து உரையாசிரியர் பேர் கூட நியாயமா போடப்படாது ஏன்னா இவர் உர நல்லதா அவர் உரம் நல்லதானு ஆளை பார்த்து உர இட போடுவான் அதனாலே ஒரு அறிஞர் குருன்னு வச்சுக்கிட்டு நீங்க எந்தெந்த வார்த்தைக்கு மோமூச்சு அதிகாரி இந்த டெக்னிக்கல் டேம்ஸ் இருக்க கலை சொற்கள் இதுக்கெல்லாம் இன்றைய வழக்கில் உள்ள நல்ல சொற்கள் இப்ப சொல் வேட்டைன்னு எழுதிட்டு இருந்தார் இப்ப ஞானசுந்தரம் சொல்லலாம் எழுதுறார் என்கிட்ட வேலை செஞ்சவனுக்குள்ள பிளம்பர் தான் எனக்கு ரொம்ப வேண்டியவன் அவன் தான் சொன்னபடியெல்லாம் கேட்டு வேலை செஞ்சான் ஒத்தனா சித்தாள் சாப்ரிகேட்டர்லாம் வேலை செய்யல அந்த பிளம்பருக்கு குழாய் கொற்றார் அப்படிங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சார் தமிழாக்கம் செய்து ஒரு எளிய தமிழ் உரை அது அறிஞர் குழுவால் செய்யப்பட்டது அந்த அறிஞர் குழுக்கு கோஆர்டினேட்டர் ஒருங்கிணைப்பாளர் வந்து நம்ம சாமி தான் மிகப்ப சுவாமிகளை ஒருங்கிணைப்பாளராக கொண்டு ஒரு நல்ல ஒரு நல்ல உரையை பாப்புலரான உரையை எழுதி அது ரொம்ப அறவோடு இருக்கணும் ரொம்ப விரிக்கவும் விடாது ரொம்ப சுருக்கவும் விடாது அந்த மாதிரி ஒரு உரை ஒன்று செய்து அதை அகில உலகத்திலையும் அரங்கேற்ற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உங்கள் எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டு அமைகிறேன் வள்ளலாறுக்கூடிய தன்னை எறிந்த இன்பமுறை மின்னலாவே தன்னை எறியாமல் தானே கடுகின்றான் உன்னணி கற்க யாலே இது உதிசித்தேனே அப்புறம் திருமூல திருமந்திரத்தில் இது அப்படியே சொல்கிற மாதிரியே உன்னை அறியாமல் நீயே கடுகின்றாய் தன்னை அறிய தனக்கு ஒரு ஏடில்லை தன்னை அணிய தன்னை அர்ச்சிட்டு தான் இருந்தானு என்ற வார்த்தைகள் எல்லாம் யான் இவருடைய வாக்கு பொருத்தமாக அமைந்திருக்கிறது என்பதை சொல்லி எண்ணோருக்கும் என்னுடைய வாழ்த்துகளையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்து இந்த தொடக்க உரையை இந்த அளவில் நிறைவு செய்து கொள்ளுகிறேன் அடுத்ததா